அவர்களிடம் சரி என்றார்கள் உடனே நான் என்று கூறினேன் புகாரி ஐந்து ஏழு துவாவின் பொருள் இறைவனே மனிதர்களின் இரட்சகனே துன்பத்தை போக்குபவனே குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் உன்னைத் தவிர குணமளிப்பவன் வேறு யாரும் இல்லை அது அதாவது உன் குணமளித்தல் எந்த நோயையும் விட்டு வைக்காது